மனநிலைக்கு தகுந்தாறு போல் பேசாதீர்கள் ஏனென்றால் மனநிலை மாறலாம் ஆனால் பேசிய வார்த்தைகள் ஒரு பொழுதும் மாறாது படித்ததில் பிடித்தது நட்டினையின் கவிதைச் சாரலுக்காக புத்தூர் ஜி